ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கர தலப்பில் ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய முறை ஸ்ராத்த தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதிலே அடிப்படையாக முதல்ல நாம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அதாவது ஸ்ராத்தம் முதல்ல ரெண்டு விதமாக மகர்ஷிகள் பிரிச்சிருக்கா நம்முடைய தர்மசாஸ்திரத்தில் தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ஏகமுதிஷ்ய யத்ஷ்ராம் ஏகோதிஷ்டம் பிரகீர்த்தித்தம் த்ரீனுஷ்யத்து எத்தீ பானம் முனையோவிது அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கா அதாவது ஏகோதிஷ்ட விதானம் பார்வன விதானம்னு ரெண்டு முறை அதாவது ஒரே ஒரு தலைமுறையினரை மாத்திரம் உத்தேசித்து செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்துக்கு ஏகோதிஷ்டம்னு பேர் மூன்று தலைமுறையினரை உத்தேசித்து செய்ய வேண்டிய ஸ்ராத்தத்துக்கு பார்வனம்னு பேர் அப்படி ரெண்டு விதமாக ஸ்ராத்தத்தை பிரிச்சுருக்கார் மேலும் இந்த ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய முறைகளையும் மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அதாவது ஸ்ராத்தம்னு எடுத்துட்டால் அதில் அங் பிரதானம் அங்கம்னு ரெண்டு இருக்குது எந்த கர்மாவை எடுத்துண்டாலும் சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பித்து எந்த கர்மாக்களை பார்த்தாலும் பிரதானம் அங்கம்னு ரெண்டாக வகுத்து கொடுத்துருக்கா அதுபோல் இந்த ஸ்ராத்தத்தில் பிரதானம் மூணு அக்னவுகரணம்னு சொல்லக்கூடியதான ஹோமம் பிராமண போஜனம் பிண்ட பிரதானம் இந்த மூணும் பிரதானம் ஸ்ராத்தத்தில் அப்புறம் அனுஜ்னிலிருந்து ஆரம்பித்து சங்கல்பம் ஆசனங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் அங்கங்கள்னு பேர் அந்த அங்கங்களையும் மூணாக பிரிச்சுருக்கா அதாவது ஹோமத்துக்குன்னு உள்ள அங்கங்கள் பிராமண போஜனத்துக்குன்னு உள்ள அங்கங்கள் பிண்ட பிரதானத்துக்குன்னு உள்ள அங்கங்கள் அல்லது மூன்றுக்குமே சேர்ந்து உள்ள அங்கங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கா அவைகள்லாம் என்னென்னங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் அதிலே ஸ்ராத்திலே மூன்று பிரதானம் பாக்கி அனைத்தும் அங்கங்கள் இந்த ஸ்ராத்தம் செய்ய வேண்டிய முறைகள் ரெண்டு விதமாக வகுத்து கொடுத்துருக்காள் அதாவது முதல்ல பிண்டபிதய விதானம் மாசிஸ்ராத்த விதானம்னு ரெண்டு விதம் அதாவது எஜுர்வேதம்னு எடுத்துட்டால் 103 மூணு சாக்கைகள் இருக்குது அந்த நூற்றி மூணு சாக்கைகளையும் சேர்த்து பார்த்தால்தான் நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களுடைய மந்திரங்களோ நாம் செய்ய வேண்டிய மந்திர கர்மாக்களுடைய முறைகளோ தெரிஞ்சுக்க முடியும் ஒரே ஒரு சாக்கையை மாத்திரம் வச்சுட்டு நாம் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் அத்தியானம் பண்ணும்பொழுது ஒரு சாக்கை மாத்திரம்தான் அத்தியனம் பண்ண முடியும் அவ்வளோதான் நமக்கு ஆயுசு ஆனால் நூற்றி மூன்று சாக்கைகள் அது அனைத்தையும் சேர்த்து வச்சுண்டு அவைகளிலேருந்து மந்திரங்களையும் அவைகளிலேருந்து நாம் கர்மாக்களை செய்ய வேண்டிய முறைகளையும் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா மகரிஷிகள் அவ அவைகளை விரிவாக பார்க்கறதுக்காகத்தான் ரிஷிகள்லாம் சூத்திரம்னு பண்ணுறாள் கல்பசூத்திரம்னு மகரிஷிகள்லாம் பண்ணியிருக்கா அந்த கல்பசூத்திரங்களுக்கு முக்கியத்துவம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாம் வேதத்தை மாத்திரம் வச்சுன்னு பார்க்குற பொழுது நம்முடைய கர்மாக்களுடைய முழு மந்திரங்களோ செய்ய வேண்டிய முறைகளோ தெரிஞ்சுக்க முடியாது பாக்கி அத்தனை சாக்கைகள்லேருந்தும் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா மந்திரங்களையும் செய்ய வேண்டிய முறைகளையும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு கல்பசூத்திரங்கிறத ரொம்ப முக்கியமாக நாம் சொல்கிறோம் அதில் இந்த பிண்டபித விதானம்ங்கிறது நாம் இப்போது அத்தியனம் பண்ணின் இருக்கிற கிருஷ்ணயஜூர் வேதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு மாசிஸ்ராத்த விதானம்ங்கிறத வேற சாக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கு அதை நமக்கு ரிஷிகள் சூத்திரம் மூலமாக காண்பிச்சிருக்கா ஆகையினாலே தான் நாம் சிராத்தத்தில் செய்ய வேண்டிய ஹோம மந்திரங்கள்லாம் மந்திர பிரச்சனம்னு தனியாக இருக்குது ஏகாக்னிகாண்டம்னு சொல்கிறது தனியாக வச்சிருக்கா அந்த மந்திரங்களை ஏன் தனியாக இருக்குது அது இந்த எதிர்வேதம் மத்தியம் பண்ணுற பொழுது நடுப்புற அந்த மந்திரங்கள்லாம் வரலை தனியாக ரெண்டு பிரச்சனமாக நமக்கு வச்சிருக்கா ஏன் அப்படி வச்சிருக்கா அப்படின்னா பாக்கி சாக்கைகளில் அந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இந்த மாசிஸ்ரார்த்த விதானம்ங்கிறது அதற்கும் பிண்டவிதிரஜ விதானங்கிற ஸ்ரார்த்தத்துக்கும் வித்தியாசம் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஆறு ஆறு தடவை அல்லது ஏழு தடவை ஹோமம் பண்ணி ரெண்டு பிராமண போஜனம் பண்ணி ஆறு அல்லது ஏழு பிண்ட பிரதானம் பண்ணி நாம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தத்துக்கு மாசிஸ்ரார்த்த விதானம்னு பேர் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை ஹோமம் பண்ணி ரெண்டு பிராமண போஜனம் பண்ணி மூணு பிண்ட பிரதானம் பண்ணி நாம் செய்யக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு பிண்டபிதஜ விதானம்னு பேர் அப்படின்னு மேலிருந்த வாரியாக நாம் புரிஞ்சுக்கலாம் வித்தியாசம் இப்படி ரெண்டு விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா பிண்டபித்ரஜ விதானம்னு ஒன்று மாசி சிராத விதானம்னு ஒன்று பிண்டபிதஜ விதானம்ங்கிறது ரெண்டு தடவை தான் ஹோமம் வரும் அக்னியில் அல்லது மூணு தடவை வரும் ரெண்டு பேர் பிராமணாவில் வரித்து போஜனம் பண்ணி வைக்கிறது மூன்று பிண்ட பிரதானம் பண்ணுறது இது பிண்டபித்ய விதானம்னு பேர் இன்னொன்றும் ஆறு அல்லது ஏழு தடவை ஹோமம் பண்ணுறது ரெண்டு பிராமணால் வரித்து போஜனம் பண்ணி ஆறு அல்லது ஏழு பிண்ட பிரதானம் பண்ணி செய்யக்கூடிய ஸ்ராத்தம் அதற்கு மாசிஸ்ராத்த விதானம்னு பேர் அப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் இப்படி ரெண்டு விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா இந்த ஸ்ராத்தத்தை இந்த ரெண்டு விதத்தில் எதை நாம் எடுத்துக்கிறது அப்படின்னா நம்முடைய தகப்பனார் நம்முடைய தாத்தா அவர்களெலாம் பரம்பரையாக எந்த விதமாக நமக்கு செய்துன்னு வந்து காண்பிச்சிருக்காளோ அந்த முறையை அப்படியே எடுத்துக்கணும் அதை மாற்றப்படாது அதை அப்படியே நாம் செய்யணும் அப்படி நமக்கு ரெண்டு விதமாக இந்த ஸ்ராத்தத்தை பிரித்து நமக்கு கொடுத்துருக்கா இந்த ரெண்டு விதமான ஸ்ராத்தங்களுக்கு முதல் நாள்லேருந்தே கட்டுப்பாடுகள் ஆரம்பமாகிடுறது நியமங்கள்னு சொல்கிறது அது முதல் நாளே ஆரம்பம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் ஒரு சரித்திரம் மூலமாக பார்க்க போகிறோம் ஒரு கதையின் மூலமாக பார்க்க போகிறோம் அந்த சரித்திரம் மிஜுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அந்த சரித்திரம் சொல்கிற மந்திரத்தை தான் பிராமணா போஜனம் பண்ணிகிட்டு பொழுது அபிஸ்ரவணம்னு சில மந்திரங்களை நாம் பாராயணம் பண்ணணும் அந்த பாராயணம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் வரிசையில் இந்த சரித்திரத்தையும் நாம் அங்கே சொல்கிறோம் நினச்சிக்கிறோம் அந்த சரித்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்